ஆயிரத்தி நூற்றி மூன்று அபோ அப்துல்லா எனும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் தொழுகைக்கு நபிசல்லும் அவர்களை அழைக்க அவர்களிடம் வந்தேன் ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் என்னிடம் சில விஷயங்களை கேட்பதில் ஈடுபட்டார்கள் அப்போது காலை பொழுது விடிந்தது நான் எழுந்து நபி சொல்லாஹும் அலிஹிவசல்லம் அவர்களிடம் தொழுகை பற்றி கூறினேன் பிறகு பாங்கு கூறினேன் அப்போதும் நபிசல்லாஹோ அணிகம் அவர்கள் வரவில்லை பின்பு வெளியே வந்து மக்களுக்கு தோட வைத்தார்கள் ஆயிஷாரிகள் அவர்கள் என்னிடம் சில விஷயங்களை கேட்டது பற்றியும் அதனால் பொழுதுபடிந்து நீங்கள் வர தாமதமாகிவிட்டது பற்றியும் அணிகம் அவர்களிடம் நான் கூறினேன் அப்போது அவர்கள் நான் சுபுகின் இரண்டு ரகாத்துக்களை தொழுது கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள் இறை அவர்களே நீங்கள் காலை நேரம் ஏற்பட்டுவிட்ட பின் தொழுதீர்களா என்று கேட்டேன் இதையும் விட அதிகமாக விடிந்திருந்தாலும் அந்த இரண்டையும் தொழுவேன் அந்த இரண்டையும் அழகியதாகவும் செய்வேன் என்று நபி சொல்லுமாக அலி அல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ ஒன்று இரண்டு ஐந்து ஏழு